அரக்ரோத ஜ்வாலாஹ வலிரவலி டேனவ புஜாக பீரே பே நாபீ சரசி பிரத ਸੰகோ மரசியハ สมக்த ஸ்தௌத்ஸ்மாத் அஜல நனயே துமலதிக சரстам ஜானீதே நவனன கே தோ பரிவிதி அடுத்து அகரடிய நாதிக அமலத்தரதே வேளைய வர கூடுகினான ரோமாவலி லக்ஷ ரோமலநாதாதா அப்படிங்கிற நாமசியை பத்தி சொல்லியிருக்க அந்த நாபி பிரதேசத்துல இருந்து ஸ்தனங்கள் வரைக்கும் நடுல ஒரு சின்ன முடிகள் அப்படி வரிசையாக மேல வரதான் அது கொடி மாதிரி இருக்கிறதாகவும் அந்த கொடியில இருந்த பழுத்த பழங்கள் மாதிரி இருக்கேஸ்வரன் அம்பாளுக்கு அன்புங்கிற ஒரு பலத்தை கொடுக்கும் பொழுது அம்பாளுடைய சுரூபம் கொடுத்ததுக்கு ரெண்டு மடங்கு திரும்பி கொடுக்கலாம் நீங்க ஒரு தரம் சகஸ்னாமன் சொன்ன ஒரு தரம் சகஸ்னாமன் சொன்ன பலன் இல்லையா ரெண்டு தரம் சகஸ்னா சொன்ன பலனை கொடுப்பாங்க ஏண்ட முன்னாலே சொன்னா வாஞ்சிதா கவி அதிகலம் ம்னந்தான் சமதிகம் அதுக்கு தவகி சரணாவேவ நிபுணம் அப்படின்னு கே ஸ்லோகத்துல சொல்லியிருக்கீங்க ஆகையால் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை விட அதிகமா கொடுக்கணும் நாங்கள் எவ்வளவு எதிர்பார்க்கிறீர்களோ அதை விட அதிகமா கொடுக்கணும் நம்ம நினைக்கிறேன் நம்ம பொண்ணும் தரலையேன்னு உங்களுக்கு பிரார்த்த கர்மாவில எது இருக்கோ அது வரப்படாதுன்னு இருந்த போதிலும் அதை மறுத்து வேற விதமா கொடுப்பா அதுதான் அப்பா அப்படியே ஒரு எது நமக்கு அதிகாரமே இல்லையோ அப்பா தானம் பண்ணிடுவோமே வேறு வழியாக நமக்கு வந்து சேரும் கவலையே ஒரு ஸ்வரூபத்தை அந்த நாகியிலிருந்து வெளியில வரக்கூடியதான ரோமங்களை அதை இப்படி சொல்றே நம புட்ராஜா சதீ தேவியானவள் பிராண விட்டா ஏன் சிவாபாரம் பண்ணினார் தட்சயத்துல தட்ச பிரஜாபதி தட்ச பிரதாபதிக்கு முன்னால சதீ தேவியாக பிறந்த ஆரம்ப குழந்தைகளுக்கும் குழந்தை பெண் தர்ம தேவதிக்கு கொடுத்து விட்டார் ஒரே ஒரு பொண்ணு இருந்த கடைகுட்டி பொண்ணு தேவி பரமேஸ்வரனுக்கு கொடுத்தார் பரமேஸ்வரன் ஆனந்தமாக தான் வைத்து கொண்டிருந்தார் ஆனா என்ன சொன்னார் ஒரு நாளைக்கு யாகம் நடந்தது அந்த யாகத்துக்கு இவரும் பரமேஸ்வரனும் போனார் போகும் பொழுது பரமேஸ்வரன் தியானத்துல இருந்திருக்கார் அவருக்கு தியானம் பண்ணி வழக்கம் அங்கிருந்து லட்ச பிரஜாபதி யாகத்துக்கு ஆவரார் யாகத்துக்கு கர்த்தா யதமானன் வரும் பொழுது எல்லோரும் எழுந்து நிக்கணும்னு ஒரு மரியாதை அதையும் பிரஜாபதியானவர் இவர் நிக்கல நிக்கலையில இவர் மறந்து தன்னை மறந்து சரீரத்தை மறந்து தியானத்துல இருக்கார் இத கவனிக்கல தனக்கு மரியாதை குழுத்துல என்ன மாப்பிள்ளைய நினைச்சு சபிச்சு விட்டார் எல்லாரும் கோபம் வந்துடுறவருக்கு பரமேஸ்வரன் பார்த்தார கோபம் வந்தவாளோட நம்ம எதிர்க்கிறது தான் வந்து ஏன்னா அது தேடு போட்டுறா போல போட்டுட்டே இருக்க அதனால பெட்டர் என்ன பண்ணணும் அந்த இடத்துல இருந்து கதவி போறது தேவலை அப்படின்னு கைலாசத்துக்கு போயிட்டார் அம்ப இடம் வெகு நாட்களாக இந்த ஆத்துக்கும் அந்த ஆத்துக்கும் இது மேல சம்பந்தமே கிடையாதுன்னு வண்டி எங்கும் கூப்பிடுறது இல்ல இதெல்லாம் கூப்பிடுறது இல்ல இந்த சண்டை இருக்க பத்தியெல்லாம் ரொம்ப நாளா நீடிச்சு கொஞ்ச நாள் அனுப்புறம் இந்த தட்ச ஒரு ப்ரமோஷன் கிடைச்சது பிரஜாபதிகளுக்கெல்லாம் ஒரு பிரஜாபதி முதல்ல ஒரு பிரஜாபதி இருந்த அதுக்கப்புறம் பிரம்மதேவர் உலகம் பெருசா நிறைய பிரஜாபதிகளை சுட்டி பண்ணினார் அப்ப அந்த பிரஜாபதிகளுக்கெல்லாம் ஹெண்டாயரை சுட்டி பண்ணினார் பழைய நாள்ல சம்பிரதாயம் நமக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைச்சது ஏதாவது கிடைச்சதுன்னா அவரு பூஜை பண்றது தேவதை எழுது அப்படிதான் கொண்டாடுவார் இப்ப எல்லாம் என்ன பண்றது பார்ட்டி வைக்கிறது எல்லாருக்கும் இப்படி எல்லாம் கிடையாது பூஜை பண்றது எல்லோருக்கும் போர் பீபளுக்கு எல்லாம் ஆகாரம் கொடுக்கறது நாலு பேருக்கு சகாயம் பண்றது இப்படி எல்லாம் விது போல இருக்கிற காலத்துல தட்ச பிரஜாபதி என்ன பண்ணினார் அவர் பெரிய யாகத்தை கொண்டாட்டினார் அந்த யாகத்தை செய்யும் பொழுது உலகத்தில் இருக்கிற எல்லோருமே கொடுத்தார் பரமேஸ்வரனுக்கு தவிர ஏ சுவாமி நாள் கோபம் அந்த கோபம் சில சமயத்துல அப்படி ஆயிடும் கோபம் வரலாம் மனுஷனுக்கு கோபம் வரலாம் ஆனா கோபம் துரோகமாக மாறப்படாது அந்த கணத்திலேயே மறந்து விடணும் கொஞ்ச நாள் ஏதோ கோபம் வந்தது ஏதோ தப்பு பண்ணினா கோபம் வந்தது ஒரு வார்த்தை சொன்னேன் அதோட மறந்துடும் மறுபடியும் பழைய நிலையை உங்களுக்கு வரவழைக்க தெரிஞ்சுக்கணும் ஆனா இது குரோதமா பரிணமிச்சுடுத்து பரமேஸ்வரன்னா கூப்பிடல ஆனா என்னதான் இருந்தாலும் இந்த பெண் மனசு இருக்கு பார்த்தீங்கன்னா இது அம்மா அப்பா சௌக்கியமா இருக்கணுமே சௌக்கியமா இருக்கணும் அந்த கவல்கீர் ரொம்ப நாள் ஆச்சு அம்மா அப்பாவுக்கு ஆச்சு அக்காவை பார்க்கல அக்காக்கள்லாம் இருக்காளே அவெல்லாம் இருந்துட்டு இருக்காளே நமக்கு போவல்யர் அந்த மற்ற சோதனைகளுக்கெல்லாம் என்ன இந்த அம்மாளை பார்க்கல வேற இவளுக்கு கைலாசம் மட்டும் இறங்கி எட்டிட்டு எட்டி அப்படி பிளேன் இருந்து இப்ப எல்லாம் பார்க்கலாமெல்லாம் கேக்கட்ட அப்படி கீழே இறங்கி எட்டி பார்த்துட்டு போனாளாம் இத பார்த்து இந்த அம்மா அப்ப ரொம்ப மனசுக்கு கவலை கதம் துதாயம் அம்மா அப்பா வீட்டுக்கு போய் அம்மா அப்பா பாக்கணும்னு ஒரு ராஜு ஒரு பெண்ணுக்கு இருக்காத பரமேஸ்வரா நீங்க ஏன் வரமாட்டேங்கிறேன்னா அவர் சொன்ன நானா வரமாட்டேங்கிறேன் இன்விடேஷன் எல்லாம் எப்படி வருது அப்புறம் அம்மா சொல்ற மற்றவர்களுக்கு இன்விடேஷன் வரலாம் யாகத்துக்கும் பூஜைக்கு ஒரு இன்விடேஷன் கிடையாது வந்தா போறது தெரிஞ்சா போலாமே அங்க போனா உனக்கு மனசு நிம்மதி இருக்காதுமா அங்க போக வேண்டாம் சொன்ன கேட்டாடா இல்லையே நான் போயிட்டேன் ஆனா எங்க அம்மா போனா போனா ஒரு வார்த்தை கூப்பிடலையா எப்படி இருக்கும் வெறுநாட்களாச்சு தானா போனாலும் கூப்பிடலையா எங்க போய் உட்கார்ந்து இருக்காரு மூலையில எல்லா தேவரே இந்திராஸ்வாகாஸ்வாகபதி எல்லாம் நடக்குது எந்த இடத்துல பரமேஸ்வரான்னு வரணுமோ அந்த இடத்துல அதை மட்டும் விட்டுருக்கு அதை விட்டுவிட்டு மேல நடத்துன்னு அம்மாவுக்கு கோபம் வந்துரு உலகத்துல ஆத்துக்காரர் யாராவது மகா கோபம் வந்துடும் ஆனா தாமட்டம் வெயிலாம் நான் நீர் வெயிலாமோ எங்க ஆத்துக்கார நீங்க அவமானம் பண்ணலாமோ அப்படின்னு அடுத்த கஷணம் கோபம் வந்துரு அடுத்த கோபம் வந்ததுமே என்ன பரமேஸ்வரனை நீங்க பரமேஸ்வரனை பூஜை பண்ணுங்க நாங்க சொல்லல ஆனா கோரிச்சு கூடாதப்பா அவருடைய கோபம் வம்சத்தை அழிச்சுடும் ஏன் அனைத்து பண்ண மகாத்மா இரண்டு எழுத்துகள் ஹார ஹார என கூடியதான் ரெண்டு எழுத்துகள் மகர்ஷிகள் பிரம்மஜானம் அழைந்தவர்கள்லாம் அதை தபஸ் பண்றாளோ எந்த தட்சிணாமூர்த்தியை அனவரசம் தெளிவு பண்றோ அப்படிப்பட்டதான பரமேஸ்வரனை ஏன் உங்களுக்கு துவேஷம் பண்ற துவேஷம் கூடாத மனுஷனுக்கு சிவம் சிவேதர்பம் மகதா மனோலிபி அனுபவித்து மகான்கள்க்களையே வைத்துக் கொண்டிருக்கோ அப்படிப்பட்டதான அவருடைய பெயரை சொல்லாமப்படாது அப்படிங்கிற நேர எங்கியம் பண்ணும் பொழுது இதா இருக்க இதை பண்ணப்படாது ஆயர் இந்த வம்சத்துல பிறந்தன்னா இந்த சரீரம் உங்களிடத்திலிருந்து வந்தது இதை நான் என்ன மேல வச்சுக்க மாட்டேன் சிவத்வேஷம் பண்ணினதான அவளை பார்க்கப்படாது அந்த சரீரமே வைக்கப்படாதுன்னு தெளிவிட்டு தன்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடியதான மூலாதார சுவாதிக்கார மணிபூர் அநாத விஷுத்தியாக்கிய சக்கரங்கள்ல இருந்து அந்த அக்னியை வரவழிச்சு அடுத்த கஷணம் அந்த சமாதி அக்னா சமாதினால ஏற்பட்ட அக்னியினால தன் சரீரத்தை தானே இருக்கின்றான் இந்த ஸ்வரூபத்தை தட்சிணாமூர்த்தி வடிவமாக கேட்டார் அவன் அம்பாள் இங்க இருந்து போனதுமே எங்கேந்து போனதுமே என்ன பண்ணிட்டார் அரசம உட்கார்ந்து வட வருஷத்தை கீழே உட்கார்ந்துட்டு இருக்க ஒரு கால் மேல ஒரு காரம் போட்டுட்டார் அஜ்ஞானத்தை கீழே காலால மிருச்சர் சனக சனந்தர சனத்குமார்கள் சனத் சுஜாதான் நாலு பேருக்கு ஆணவ மலம் காயிங்க மலம் கார்மிக மலம் இந்த மூணு மலன்களையும் எப்படி அழிக்கிறது எனக்கூடியதான தத்துவத்தை தத்துவசி எனக்கூடியதான ஞான முதிரையினாலேயே ஒரு உபதேசம் பண்ணி விஷயமானது தெரிஞ்சது அம்பா அளிப்படைத்தான் சரி இருப்பேன் மணி உண்டா அப்படின்னு தெரிஞ்சதுமே அவரே என்ன பண்ண தபுக்கு போயிட்டார் தபசுக்கு போய் ஆனந்தமா அவர் தபஸ் பண்ணிக்கொண்டே இருக்கார் மக்கள தேவதைகள் இருக்கதனாதைகள் களம்பல அங்குறது ஏன் எண்ணிக்காது அந்த பரமேஸ்வரன் மறுபடியும் நினைத்து வந்தாரு ஏனால் சமாதி அப்பொழுது நமக்கு உபதேசிப்பாராக்கும் அப்படின்னு நந்திகேஸ்வரர் முன்னால வந்து நிக்கிறார் பண்ணிட்டு இருக்க சமாதணம் மன்மதன் ஆரம்பிச்சா இன்னொரு மன்மதன் கையில பானங்கள் அரவிந்தமசோ கஞ்சு தாயகா அப்படின்னு தாமரை புத்தம் மசிபுடிக்கும் இப்படிப்பட்டதான குற்றங்கள்லாம் எடுத்து பரமேஸ்வரனுடைய தபசு கலையணுங்கிறதுக்காக அம்பு இடம் ஒரு தத்தத்துக்காக அந்த அம்பால் இடக்கூடியதான அகண்டாக்கார உறுதியை நோக்கி நான் தபஸ் பண்ணி கொண்டிருக்கேன் முயற்சி பண்ணி கொண்டிருக்கேன் தாங்கள் நடுவுல இடையூறு பண்ணின்ற கேல அப்படின்னு நான் சொன்ன கண்ணை தரத்திறந்ததுமே அங்க இருக்கக்கூடியதான மண்மை தான் எரிஞ்சு விட்டான் ஆனா எரிஞ்சு போயிட்டாங்கிறத கதை மற்ற புராணங்கள்ல இருக்கு வேற கதை என்ன பண்ணினார் உடம்பு முழுக்க பத்து எரிஞ்சுட்டு இருக்கு ஓடி வந்து எங்க பண்றத என்ன ஆச்சுன்னு அம்பாட்டில போய் சர்நாயகத்தை அடைஞ்சாரான் எங்க அம்பாட்டிய நாபீர் ஸ்தலத்துல அந்த நாபீர் ஸ்தலத்துல அமிர்தம் இருக்கு அங்க போனோன்னா நமக்கு மரணம் வராதுங்கிறதுக்காக அடைஞ்சுட்டான் ஆனா அவன் உடம்புல எரிஞ்சுட்டு அந்த கருப்பானமேஸ்வரன் அவருடைய குரோதம் அந்த ஏற்பட்டதான மன்மதனைத்தலிபி உடம்பு முழுக்க ஜுவாலைகள் அந்த ஜாலாபலி மனுஷா அந்தமதனுக்கு என்ன பண்றது தெரியல ஆழமா இருக்கக்கூடியதான் அவங்களுடைய நாபிக்குள்ள போய் விழுந்துட்டான் மனசுஜா மன்மதன் அதோடைய அந்த மன்மதனுடைய சரீரமானது அது எரிஞ்சுன்றக்கா இப்ப உங்க நாபி பிரதேசத்தை கேந்தது அந்த புகையானது ஜனம் தஞ்சே தபஜனி ரோமா ரோமாவளியாக அந்த நாபியில இருந்து மேல வர படுகிறார ஒரு சின்ன சின்ன முடிகளாக ஜனங்கள் அணைக்கிறா அப்படின்னு விசேஷமாக அறக்ரோத்தினால ஏற்பட்டதான தான் அமிர்த்த சேகம் பரமேஸ்வரோட அதிகமாக அவருக்கும் கோபம் வந்து அவரையும் இருந்த அவளையும் காப்பாத்திருக்காளாம் ஆயால் சத்திய பிரசந்தி மனுஷனுடைய வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்கள் கஷ்டங்கள் எல்லாம் இப்ப வந்த இப்ப பண்ணா தப்புக்கு செயல் இல்லை அதனுடைய விளைவு இல்லை காலமே தப்பு பண்ணி மத்தியான எட்டு மணி வரைக்கும் பகவான் பார்த்தார் சந்தியா வந்த மணல நாலு சவுக்கால் அடி யாராவது பண்ணாம இருப்பாங்க ரெண்டு பொய் சொன்னதுமே பொய் சொன்ன அரை மணிக்கு பலால முதுகுல ரெண்டு விழுந்தா யாராவது போய் சொல்லுவாராம் இப்படி கண்ட்ரோல் பண்றது ஒவ்வொரு மனுஷனும் நல்ல வழியில் இருக்கிறது நமக்கு நல்லது அவன் பயத்தினால் பண்ணக்கூடியதான அப்படின்னு தெரிந்து அவர் என்ன பண்ணினார் நமக்கு ஒரு நூறு வருஷங்க நல்ல கர்மாக்களுக்கெல்லாம் தனி பலம் கெட்ட கர்மாக்களுக்கு தனி பலம் ஏன்னா இங்க இருந்து ஒரு வருஷம் டிராவல் பண்ணணும் எமலோகத்திற்கு என்னைக்கு போறானோ அடுத்த வருஷம் அதே தினத்தன்னைக்கு அங்க போனதுமேத்தான எல்லாரையும் வரிசையா பண்ணிப்பார்க்குருட பிராணத்தில் உங்களுக்கும் வாய்ப்பு உண்டு ஒரே தினத்தில் மட்டும் நீங்க பண்ணலன்னு சொன்னா தக்க நான் அங்க டிவி ஆகணும் நீங்க பண்ணிதான் கரெக்டா தெரியும் இப்ப என்ன சொல்றேன் வேற வழி இல்லேன்னு இப்படி எல்லா பண்ணின பிறகு எமதம் ராஜா என்ன சொல்வாரா இவருக்கு வேதங்கள்ல என்ன பலன் இருக்கோ அதை கொடுங்க சொல்லிட்டு உள்ள போயிடுவார் அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்றதுக்கு ஒண்ணும் கிடையவே கிடையாது என்ன பலன் இருக்கோ அது கொடுங்க வருவா வேதத்துல என்னென்ன சூச்சி பாசம் ஊசி மாதிரி இருக்கக்கூடியதான ஒரு பொருள் காடு அதுக்குள்ள வாட்டி இருப்பார் இல்ல வடை தேக்கிறப்பல வானில கொதிக்கிற எண்ணெயில விடுவார் பிராணம் போகாத போகாதுன்னு அங்க இரும்புனால சரிரும் இந்த ஊர்ல பாஞ்ச பௌதிகமான சரீரம் அந்த ஊர்ல ஆயது இரும்பு நாள சரீரம் இப்படி துன்பங்கள்லாம் அனுபவம் கேட்டலையானால் சகல பாபத்துக்கும் பிராயசத்துக்கு ஏற்பட்ட சொர்கல் ஒத்ததுக்கு போவேண்டும் ஆனந்தமான ஒரு நிலை அடைவு சிவஞானத்தை அடைஞ்சு மறுபிறவு இல்லாத நிலையும் அடைவு அப்படி சொல்லக்கூடியதான மந்திரம் இது ோட கூடியதான ஒரு சுபம் உத்தமமான ஒரு ஸ்திரீகளுக்கு இருக்கக்கூடியதான சாமுத்திரிக லட்சணம் இதை நம்ம இப்படி இருக்கு என்று தியானம் நமக்கு என்ன மனுஷனுடைய மனசில் இருக்கக்கூடியதான காமங்கள்லாம் அறியும் இவனுக்கு காமம் அழியறதுக்காக வரக்கூடியதான ஒரு மந்திரி இருந்தாலும் மேல் நோக்கி அந்த காமங்கள்லாம் அழிஞ்சு அவனுடைய மனசு ஒரு இடத்தில் நிக்கிறதுக்கு வேண்டியதான ஒரு வழி இந்த ஸ்லோகம் அப்படின்னு அப்படின்னு எழுபத்தி ஆறு ஸ்லோகங்களாச்சு அடுத்ததான ஒரு ஸ்லோகம்